அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் உன்னை நீ அறிவாயா என்ற பாடத்திட்டத்தின்படி இன்று இரண்டாம் வகுப்பு தொடங்க உள்ளது கடந்த வகுப்பிலே ஐந்து கோஷங்களை பற்றி பார்த்தோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் என்று ஐந்து கோஷங்களை பற்றி படித்தோம் அதிலே உள்ள ஆனந்தமய கோஷம் என்பது காரணத்தேகமாகிய சஞ்சித கர்மா என்றும் அந்த சஞ்சித கர்மா என்பது பல்வேறு பிறவிகளால் ஏற்று எண்ணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு என்றும் அதை பாவ புண்ணியங்களின் தொகுப்பாகவும் கருதப்படுகிறது என்றும் கண்டோம் இந்த அன்னமய கோஷமாகிய உடல் உண்டாகுவதற்கு மனோமய கோஷமாகிய மனம்தான் காரணம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த கோஷங்கள் அடிப்படையில நம்ம கடைசியா காரணத்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது அது சஞ்சித கர்மா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சஞ்சித கர்மாங்கிறது நம்ம பூர்வ சம்ஸ்காரத்தினுடைய பதிவுகள் அதாவது ஏற்கனவே நம்ம பல்வேறு பிறவிகளாக பல உடல்களை நம்ம எடுத்துக்கும் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட ஒரு சேகரிப்பு கடன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சஞ்சித கர்மாங்கிற காரணத்தை இதை பத்தி பேசுவோம் இப்ப அந்த சஞ்சித கர்மாவனுடைய அடிப்படையில தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிறப்பு கிடைச்சிருக்கு அந்த பிறப்பினுடைய அடிப்படையில தான் உடல் அமைஞ்சிருக்கு அதனுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ஐந்து கோஷங்களுடைய அடிப்படையில இப்ப சஞ்சித கர்மாவில தான் நமக்குடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டு இப்ப என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி நடக்குது அப்போ இந்த வாழ்க்கையில் நான் முன்வினை காரணமாகத்தான் நான் இந்த மாதிரி வாழ்கிறேன் அப்போ நான் வந்து ஒரு ஏழ்மையில் வாழ்வதற்கு நான் செய்த பாவமாக இருக்குமோ அவன் பணக்காரனாக வாழ்வதற்கு அவன் செய்த புண்ணியமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கிறோம் அதாவது இவங்க இப்படி வாழ்கிற மாதிரி நம்மளால வாழ முடியலை அவன் கஷ்டப்படுறான் ஆனால் நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நான் கஷ்டப்படுறேன் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க இது எல்லாமே மனம் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிற விஷயமாகத்தான் நம்ம இங்க சொல்ல வர்ற பாடம் இப்ப இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோஷங்களுக்கும் பிரதான கோஷமாக மனம் இருக்கிறதுனால இப்ப இந்த மனதை வைத்துத்தான் நம்ம வந்து பயணிக்க முடியும் எந்த ஒரு விஷயமாகட்டும் மனிதன் வந்து பிரவருத்தி நிவர்த்தி இரண்டு பாதைகளை அதாவது பிரவருத்தின்னா இந்த உலகியல் வாழ்க்கை சார்ந்த வாழ்க்கையும் நிபுர்த்தினா ஆன்மீகம் சார்ந்த தன்னை அறிந்து தன்மயமாதல் வாழ்க்கையையும் ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது எது சரி எது தவறுங்கிற தீர்மானத்துல வந்து அவன் தடுமாறுறான் ஏன்னா அவனுக்கு வந்து ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் அவ்வாறுதான் சிறுவயதிலிருந்தே அவனுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை பொறுத்து அவனுக்கு நிறைய கற்பிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்தான் எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்தான் எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதற்கேற்ற மாதிரி அந்த வாழ்க்கையை அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதில் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை முறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு வேகமான ஒரு சுழற்சியில் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஏன்னா எதையோ ஒன்று பிடிக்கிறதுக்காக வேக வேகமாக ஓடுறாங்க என்ன பிடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குவதற்குள்ளும் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய போராட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு உலகம் வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லா விஷயத்துலையும் அந்த வேகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஆசா பாசங்களை நோக்கி பயணிக்கிறாங்க இது எல்லாமே மற்றவர்களை பார்த்துதான் நிறைய பேர் வந்து தயாராகிறாங்க இப்போ ஒரு இளம் தம்பதிகள் வந்து தான் பெற்றுக்கொண்ட குழந்தைகளை கூட பள்ளிக்கூடத்தில் வைக்கும்போது எந்த பள்ளிக்கூடம் நல்ல மதிப்பெண்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து தான் குழந்தைகளை சேர்த்துறாங்க அவங்க என்ன ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ்ல நானும் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில்தான் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை ஒருத்தரை கம்பேரிசன் பண்ணி பார்த்துதான் பெரும்பாலும் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஓட்டமெல்லாம் நமக்கு ஏன் அப்படி ஏற்பட்டு இருக்குன்னா நமக்கு ஏற்கனவே மற்றவரோட ஒப்பிட்டுத்தான் நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் நம்மளுடைய மனம் என்ன பண்ணிருக்கேன்னா சிறுவயது முதற்கொண்டே பெரும்பாலான விஷயங்களை வந்து ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப சாதாரணமா ஒரு சிறு குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த குழந்தை உணவு வாயில வைக்காம துப்பிக்கிட்டே இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம்னா நீ சாப்பிடலன்னா அப்புறம் அந்த குழந்தை கொடுத்துருவேன் இல்லைன்னா பார அந்த நாய்க்கு போட்டுருவேன்னு ஏதோ ஒன்று மிரட்டி அந்த குழந்தைய சாப்பிட்டு வைக்கும் போது அந்த சிறுவயதுலேயே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விதமான பொறாமை எண்ணத்தையும் இன்னொருத்தருக்கு கூடாது நானே சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கும் மாதிரி நம்ம வந்து பயிற்சிகளை நிறைய கொடுக்கறோம் இப்ப இது போன்ற பயிற்சி முறைகள் பழக்க வழக்கங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள தவறாகவே புகுத்தப்பட்டிருக்கிறதுனால இப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்றது சரியா இருக்குது நம்ம இதுதான் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வடிவத்தை உருவாக்கி கொண்டு அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பயணங்களை நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரி பயணங்கள் பயணிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா மற்றவர்கள் மாதிரி நான் ஏன் வாழ முடியல என்னுடைய வாழ்க்கையில ஏன் அந்த துயரம் அவன் பணக்காரனா இருக்கனா நான் வந்து ஏழையா இருக்கிறேன் என்னால் அந்த வருமானத்தை ஈட்ட முடியல அப்ப நான் எங்க சறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கவங்க வாணியில் அவங்கவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் காரணம் இருக்கும் ஒருத்தர் வந்து பொருளாதார சூழ்நிலையில் நான் பிறப்புலேயே ரொம்ப இளமையிலேயே இப்போ ஒரு மோசமான குடும்பத்தில் பிறந்துட்டேன் வறுமையான குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதனால என்னால் பணக்காரன் ஆக முடியல அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு சார் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எல்லா சந்தர்ப்பமும் கிடைத்தது ஆனால் எனக்கு சரியான படி வாய்ப்புகள் கிடைக்கல அதனால நான் வந்து பணக்காரனாக முடியலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா படிப்பு எல்லாமே முடிச்சிருப்பாங்க பெரிய வீட்டில் பணக்கார வீட்டில் கூட பிறந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால என்னால் பணத்தை நோக்கி நகர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமும் ஓடிக்கிட்டு அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே சமாதானம் சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையைத்தான் இந்த மனித சமுதாயம் கற்று வைத்துக் தவிர தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மய ஒரு பாடத்திட்டத்தை வந்து சிறுவயதிலேயே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாததுனால இந்த குழந்தைகளுடைய மன ஓட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புறத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கித்தான் அதிகமாக அலைந்து கொண்டிருக்கின்றது அப்போ அந்த அழைச்சலனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை பார்த்து பார்த்து நான் அவரை போல வாழ வேண்டும் இவரை போல வாழ வேண்டும் என்று ஒப்பீடு செய்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைகள் இந்த சமுதாயத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கின்றது கல்வி முறையும் அப்படித்தான் இருக்கின்றது ஏன்னா ஒரு குழந்தையை மார்க்கு குறைவாக எடுத்துவிட்டால் மற்ற மாணவருடன் ஒப்பிட்டுத்தான் ஆசிரியர்களும் பேசுகிறார்கள் பார் அவன் நல்லா படிக்கிறான் நீ சரியா படிக்கிறதில்ல உனக்கு ஒழுங்காக பாடம் வரல நீ மண்டு அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களுடன் அவனை திட்டும்பொழுது அது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உண்டாக்கி விடுகிறது அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அந்த பையன் நல்லா படிக்கும்போது என்னால் ஏன் படிக்க முடியல அப்படின்னு அந்த பையன் மேல ஒரு பொறாம குணத்தை தான் வளர்த்திக்கிறானே தவிர என்னால் ஏன் முடியவில்லை அப்படிங்கிற அவனை யோசிக்கிறதுக்கும் அவனுக்கு சந்தர்ப்பம் ஆசிரியர்கள் கொடுப்பதில்லை அதே சமயம் அந்த மாணவர்களும் ஏன் என்னால் படிக்க முடியவில்லை என்பதை பற்றி சிந்திக்கவும் தயாராக இல்லை ஏன்னா இப்படி எல்லாருமே மனதில தான் சிக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்ப நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல உட்காந்து கொண்டு இந்த பாடங்களை கேட்பதும் இப்ப நம்ம ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கும் போது நமக்கு என்ன தேவைப்படுதுங்கிறதையும் எல்லாமே மனம் சார்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை அணுகுறமே தவிர மனதிற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க அணுக முடியாது அது சாத்தியமும் இல்லை ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா மனம் கடந்த நிலையை பத்தி தான் பேசுது ஏன்னா இங்க இருக்கிற பொருள் ஒன்று மட்டுமே அது இறைவன் மட்டுமே அதுவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லும்போது அப்ப அந்த எல்லையெல்லாம் அந்த அறிவு பிரகாசம் எப்படி இருக்கிறது அதனுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறது நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் அதுக்கு வந்து பரம்னு சொன்னோம் பரம் என்றால் வெளி அது வந்து ஒரு உருவமற்றது நிர்குணம் அதுக்கு வந்து குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வகுப்புலே அந்த இறைத்தன்மையை பத்தி நம்ம தெரி கொண்டோம் அப்ப அந்த இறைத்தன்மைங்கிறது எப்படிப்பட்டது ஒரு உருவமற்றது வடிவமற்றது அதாவது அது நம்முடைய புலன்களினால் அறியப்பட முடியாதது அதை அறிமுகப்படுத்துறதோ அதை தெரிஞ்சுக்கிறதோ இந்த புலன்களுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கும் போது நம்ம எப்படி அதை அனுபவமாக்குறது அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்குள்ள ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு கடவுள்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக நமக்கு கற்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட விஷயங்களை மனதில் ஏற்றி வைத்திருக்கின்றார்களோ அதற்கேற்றவாறு இங்கு வந்து நம் இறைத்தன்மையை நம் மனதிற்குள்ளே ஒரு வடிவத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வடிவத்திற்கேற்றவாறு நாம் கடவுளை எதிர்பார்க்கின்றோம் அது மாதிரி கடவுளிடமிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா நமக்கு தேவையான வாய்ப்புகள் உண்டாக்க முடியுமா அந்த கடவுளை நாம் அடைந்து விட முடியுமா முக்தி என்ற விஷயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நிறைய ஏற்றி வைத்துக் கொண்ட அடிப்படையிலே இங்கு பயணித்துக் அது எண்ணற்ற மகான்கள் இந்த மனதை பற்றி பேச வருகின்ற பொழுது மிக மிக சாதாரணமான சித்தர் எல்லாம் கூட நீங்கள் கவனித்தீர்களே மனம் இன்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோணே முக்தி வாய்த்ததென்று என்னென்றா தாண்டவக்கோணே என்று பாடுகிறார் அப்ப இந்த மனம் என்பதை ஒரு மாடுடன் ஒப்பிடுகிறார் ஏனென்றால் அது இங்கு ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு இடத்தில் நிற்காது அப்படிப்பட்ட ஒரு மாட்டினுடைய குணத்துடன் ஒப்பிட்டு ஏனென்றால் சாதாரணமாக மாடு புல்லு மேயும்போது கூட நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறேன் என்றால் ஒரு இடத்தில் புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் அங்கு புல் இருந்திருக்கும் ஆனாலும் அதை அடுத்து கடந்து அடுத்த இடத்துக்கு தாவும் இப்படிதான் மனம் என்ன செய்கின்றதுனா ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு தாவி தாவி சென்று கொண்டே இப்பொழுது நான் இந்த பாடத்தை உங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கும் போது கூட உங்களுடைய எண்ணம் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கின்றது இது போன்ற எண்ணங்கள் உங்களுள் ஓடுகின்றது என்றால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் நாம் எதிர்பார்த்த விஷயம் இங்கு காணமே எதையோ சொல்ல வருகிறாரு நாம் ஏதோ பயங்கரமான ஆன்மீகம் இறைவனை பத்தி எல்லாம் பேசுவார்னு பார்த்தா இவர் ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றாரா இதை இங்கு பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது போன்ற எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு எழுவதையும் காண ஆனால் இங்கு அடிப்படையாக அறிந்து கொள்ள விஷயம் என்ன என்றால் இந்த மனம்தான் எல்லாவற்றுக்குமே காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் இந்த மனம் கடந்த அந்த மகத்தான அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியும் இங்கு நாம் சிக்கிக்கொண்டிருப்பதே இந்த மனதில்தான் இந்த மனம் எங்கெல்லாம் நம்மை சிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதைதான் கடந்த வகுப்பிலே உங்களை நான் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து பாருங்கள் கடந்த வகுப்பிலே நாம் சொல்லிக் கொடுத்தது போல அந்த பரம் என்பது வெட்டவெளித்தன்மையை உங்களால் அனுபவமாக்கிக் கொள்ள முடிகின்றதா இறைவன் தான் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்கின்றதா என்பது போன்ற ஒரு பயிற்சி முறைகளை பயின்று என்றெல்லாம் நான் கடந்த வகுப்பிலே உங்களுக்கு எடுத்து கூறினேன் எத்தனை பேர் அதை பயிற்சியாக செய்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதே சமயம் அவரவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் எல்லோருக்கும் அவ்வளோ பிஸியான வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அந்த வேகத்தில் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்பீங்க இந்த சூழ்நிலையில் நம்ம இது போன்ற வகுப்புகளுக்கு ஏதோ சொல்ல வராது சரி அதையும் கேட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் இந்த வகுப்பில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம மனம் சார்ந்த விஷயத்தை பேசுறதுனால இப்போ நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிற இடத்தையெல்லாம் எடுத்து விட்றது இந்த கிளாஸினுடைய நோக்கம் அதாவது இந்த கிளாஸே வந்து என்ன நம்ம செய்யறோம் அப்படின்னா மனம் எங்கெல்லாம் நமக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம விடுபட்டாம்தான் அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்ப இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து எழுகிறது அது உதிக்கும் இடம் என்ன அப்படிங்கறத நம்ம கடந்த வகுப்புலையும் பார்த்தோம் ஏன்னா எங்க காரணத்தேகம் என்பது சாட்சாத் ஈஸ்வரஸ்வரூபம் அந்த ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு தான் இந்த மொத்த பிரபஞ்சம் அதாவது இங்கு பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத நம்ம சாஸ்திரத்தின் வாயிலாக ஏற்கனவே வகுப்புகளில் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அந்த எல்லையெல்லா பரபிரம்மம் தண்ணில் தானா இருந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடாகிய பிம்பமே இந்த பிரபஞ்சமாக சக்தி ஈஸ்வரன் என்று நாம் அழைக்கின்றோம் அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு உண்மையில் எப்படிப்பட்டது என்றால் இதை சாஸ்திரம் வந்து மாயா பிரபஞ்சம் என்றுதான் கூறுகிறதே தவிர இது உண்மையில் இருக்கின்றது என்று கூறுவது கிடையாது ஏனென்றால் சாஸ்திரத்துடைய மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்றுதான் உபதேசிக்கின்றது இப்பொழுது நம்ம இந்த விஷயங்களை படிப்பதற்கு நமக்கு பிரமாணம் சாஸ்திரம் தான் இப்போ நிறைய பேர் வந்து வேற வேற விஷயங்களை எடுத்து மனத்தை பத்தி பேசும்போது நிறைய பேசுவாங்க ஆழ்மனம் உள் மனம் அப்படின்னு நிறைய டாபிக் இருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்டுலாம் பேசுவாங்க இங்க நாம வந்து அப்படி பேசுறது இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மனம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவு அது போதும் நமக்கு உள்ள போய் இது கான்சியஸா சப்கான்சியஸா அப்படின்னால நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு அறிவு பூர்வமான தான் இருக்குமே தவிர அனுபவ ஆராய்ச்சியாக இங்கே இருக்காதுங்கிறதுனால இப்போ மைண்ட் கிளாஸை பொறுத்த என்னுடைய வகுப்பு வந்து கொஞ்சம் மாறுதலாகத்தான் இருக்கும் சாதாரண வகுப்புகள்ல மனதை பற்றி பேசும்போது அறிவியல் சார்ந்த மனதை பற்றிய வகுப்புகள் தான் நிறைய காணப்படும் ஏன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ்ங்கிற லெவலுக்கு கொண்டு போய் ஆழ்மன பதிவுல இருந்தா நீங்க இயங்குறீங்கிற மாதிரி எல்லாம் பாடங்கள் இருக்கும் இப்ப நீங்க ஏற்கனவே அந்த பழைய பாடங்களுடன் ஒப்பிட்டு இந்த பாடங்களை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாகவும் இருக்கும் இந்த பாடங்களை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தில் நீங்க இணையும் போது நான் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்க ஒரு எம்டி டம்ளரா வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா இங்க வந்து ஏற்கனவே ஒரு நிறைய விஷயங்களை உள்ள நிறைச்சிக்கிட்டு வந்து என்னுடைய கருத்துக்களை நீங்க உள்வாங்கும் உங்களுடைய மனம் என்ன பண்ணோம்னா அந்த பழைய விஷயங்களோட ஒப்பீடு செய்து பார்க்கும் அதுபோல இவர் பேசல அது மாதிரி விஷயங்கள் இவர் சொல்லலை அப்ப இவரு இது அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை அப்படிங்கிற மாதிரி மனம் ஒப்பீடு செய்யும் அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா பழைய விஷயங்கள் நீங்க எது எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு இங்க என்னுடைய வகுப்பை மட்டும் இங்க நெட்ஒர்க் கொஞ்சம் திடீர்னுட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்ப கேட்குதுங்களா சாரா ஒருத்தருபாயு சொன்னா போதும் கேக்குதுங்கப்பா தெளிவா கேக்குதுங்கப்பா நல்லது நல்லது இதுவரை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கல இல்லையா ஆமாப்பா சுத்தமா கேட்கல சரி எந்த உருவாங்கும் போது மனம் கண்டிப்பாக வெறுமையாக இருக்கணும் வெறுமைன்னா இப்ப எல்லா சிந்தனைகளும் இல்லாமல் இங்க என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில் மட்டும் மனம் ஈடுபட்டு இருக்கணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பேச போறேன் அப்போ இப்போ ஏற்கனவே உள்வாங்கப்பட்ட விஷயங்களோட ஒப்பீட்டு செய்தீர்களா என்றால் இந்த பாடம் வந்து உங்களுக்கு புரியாது ஆக இங்க மனம் என்பது என்ன அப்படின்னா ஆன்மாவின் பிரதிபிம்ப சக்தி அதாவது பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் எப்படி நம்ம சக்தி பிரபஞ்சம் அப்படின்னு எல்லாம் பேசுறோமோ அந்த சக்தி பிரபஞ்சம் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி கோள்கள் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் இந்த பூமி அதில் வாழும் மனிதர்கள் அந்த மோடம் வந்து கொஞ்சம் இடமாட்டி வச்சிருக்கேன் ஆக இப்போ நான் என்ன கூற வந்தேன்னா இந்த கிளாஸினுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் எம்டியா இருந்து உள்வாங்கிக்க பாருங்க இப்ப இந்த மனம் வந்து ஆத்மாவின் பிரதிபிம்ப சக்தி அதாவது இருக்கின்ற ஒரே பொருள் எல்லையில்லாத எங்கும் நிறைந்த நிர்குணஸ்வரூபமாகிய பரபிரமம் மட்டுமே இருக்கிறது அந்த பரபிரம்மம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது வெளியாக இருக்கிறது அது ஒளியாகவும் இருக்கிறது இப்போ இந்த வெளி ஒளி அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது வெளி அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கேன் அது எப்படி ஒளியாக இருக்கிறது ஒலின்னா இப்போ ஆத்மாவனுடைய உள்ள வந்து ஒரு பிரகாசமாக ஒரு தீபம் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க இப்போ அந்த ஒளி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து அறிவு ஒளி இதை வந்து சூட்சமமாக சித்தர்கள் வந்து பரிபாசையில் ஒளி ஒலின்னு சொல்லி நமக்கு தகவல் கொடுப்பாங்க வெளி ஒளி இரண்டுக்கும்ி அப்படிங்குறத நீங்க கற்பனை செய்து கொண்டிருக்கிறது எப்படின்னா ஒரு உருவமற்ற ஒரு நிர்குணமாகிய கண்களுக்கு புலப்படாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு எல்லையற்ற ஒரு வெளி அது பறவெளி சொல்லுங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா கேக்குதுங்களா ஏதாவது ஒரு திருப்பி கூடுங்க ஆஹ் நல்லா ஆஹ் சரி ஏன்னா எனக்கு நீங்க கேட்காம நான் பாட்டி பேசிட்டு இருக்க கூடாது கேக்குறேன் ஆஹ் நல்லதுங்க நல்லது அப்போ இந்த பறவெளி நாம கற்பனை செய்து கொண்டிருக்கிறது எப்படி அது வந்து ஒரு வடிவத்துக்குள்ள உட்படுத்த முடியாது அது நிர்குணம் அப்படிங்கறதுனால அந்த வடிவத்துக்கு உட்படாத பொருளை நம்ம வடிவத்துக்குள்ள தேடி பிடிக்க முடியாது ஏன்னா இங்க மனம் வந்து எந்த அடி தேடுது அப்படின்னா புலன்களுடைய அடிப்படையில தேடிக்கிட்டு இருக்கு இப்போ கண்ணுங்கிற புலன்கள் வந்து பல காட்சிகளை பார்த்தது போல இறைவனையும் பார்க்க முடியுமா அவர் வந்து இப்படி முருகன் மாதிரி கையில் ஒரு வேல் வைத்து கொண்டிருப்பாரா இல்லை விநாயகர் மாதிரி துமிசங்கை போட்டுட்டு வருவாரா இல்லை சிவபெருமான் மாதிரி ஒரு பிறை கொண்டு வருவாரா இல்லை பெருமான் மாதிரி சங்கு சக்கரதாரியாக வருவாரா அப்படிங்கிற மாதிரி மனம் என்னென்ன வடிவங்களில் இறைவனை எல்லாம் ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றதோ அந்த வடிவங்களுக்கு உட்படுத்தி அந்த இறைவனை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறது இதுதான் மனதனுடைய போக்கு மனம் வந்து எது மாதிரி எண்ணங்களை உள்வாங்கிக் கொள்கிறதோ அதற்கேற்ற மாதிரி தன்னை வடிவமைத்து கொள்ளும் அதற்கேற்ற மாதிரி தான் அது நடைமுறை பயிற்சிக்கு வந்துடும் அப்போ இப்போ நம்ம வந்து பொதுவாக ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை என்ன சொல்ல வருதுன்னா இங்கே பறவெளி மட்டும் இருக்கிறது அது வந்து பரமாத்மா அது வந்து வெளி ஆனால் அது உருவமற்றது நிர்குணம் அப்படின்னு சொல்லுது இறைவனை பற்றி பேசும்போது அப்போ அந்த உருவமற்ற நிர்குணம் எங்கே வந்து உருவத்துக்கு உட்படுது அப்படின்னா இந்த பிரபஞ்சமாக உருவத்துக்கு உட்பட்டு இங்கு கோடானு கோடி நட்சத்திரங்களாகவும் இந்த பூமி போன்ற ஏகப்பட்ட கோள்களை நம்ம இந்த பூமியில பாக்கிறோம் அதனுள்ள நிறைய ஜீவராசிகளை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் உருவத்துக்கு உட்படுவது எதிலிருந்து வருது அப்படின்னா பரப்பிரமத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அது எப்படிப்பட்ட வெளிப்பாடு அது ஒரு பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லுது அதாவது பரபிரமம் அப்படிப்பட்டதாம இருக்கிறதா அப்படின்னா இல்லை அப்ப என்ன விஷயம் அப்படின்னா அந்த பறவெளி ஒரு ஒளியாக இருக்கிறதுன்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது இப்போ அது வந்து எப்படிப்பட்ட ஒலி ஒளி ஒளியாக இருக்கிறதுங்கு அதாவது சவுண்ட் அண்ட் லைட் அப்படிங்கிறதையும் பேசுது அதை வந்து சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய முதற் ஆரம்பத்தில் கூறப்பட்டிருக்கிறது அது வந்து பிரிக்வேதத்தில் இங்க அந்த அடிப்படையில் அந்த ஒளியை பத்தி சொல்ல வரல அது வந்து ஒரு அறிவு ஒளி அறிவு பிரகாசம் அப்படின்னு சொல்ல வருது அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவங்க ஒரு அறிவு வடிவமாகத்தான் இருக்கிறாங்க அறிவுக்கு ஒரு வடிவம் இல்லை ஏன்னா அங்கே வடிவம் அறிவுக்கு கொடுக்க முடியாது அது வந்து அனுபவமே தான் எதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்றதோ இந்த மனம் அதை ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு அனுபவப்படுத்திக்கும் அவ்வளவுதான் அந்த அனுபவம் நம்முடைய அறிவு பிரகாசம் அவ்வளவுதான் இந்த ஒரு புத்தகத்தை படித்தால் இது தமிழ் புத்தகம் அப்படின்னு தெரிஞ்சா அது ஒரு அறிவு அவ்வளவுதான் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி அறிவு அந்த தமிழ்ங்கிற மொழி அறிவு மூலமாக நம்ம தமிழ் புத்தகத்தை படிக்க முடியும் அவ்வளவுதான் இங்க பிரகாசமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாற்று கருத்துக்களுக்கு இடமும் இல்லை அப்போ அது போன்ற ஒரு ஒளி பிரகாசம் அந்த அறிவு பிரகாசத்தை வந்து இறைவனை ஒளி வடிவமாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ அந்த அறிவு ஒளியாகிய இறைவன் பறவெளியாக இருக்கிறான் இப்போ அந்த பறவெளியாக இருக்கிற இறைவன் எப்படி இந்த பூமியில பிரகாசிக்கிறான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா எல்லாமே அறிவு பிரகாசமாகத்தான் இருக்கிறான் இங்க வந்து நம்ம பாக்குற ஒவ்வொரு பொருளுமே அறிவு பிரகாசமாகத்தான் இருக்கிறது அதாவது சாதாரண தாவரங்கள் புழு பூச்சிகள் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரு அறிவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இயங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த அறிவினுடைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது எதனால அப்படின்னா அது பிரதிபிம்பிக்க கூடிய உபாதிகளாகிய உடல்களை பொறுத்து அதாவது அந்த அறிவு பிரகாசம் எதுல படுதோ அந்த படுற இடத்துக்கு பொறுத்து பிரகாசம் வெளிப்படுது இப்போ இதை நம்ம எப்படி நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள நுழையிறீங்க நுழைஞ்சவுடனே அங்கே ஒரு நூத்துக்கணக்கான கண்ணாடிகள் செவத்துல பதிக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த நூத்துக்கணக்கான கண்ணாடிகளுக்குள்ள போய் நுழைஞ்ச நீங்க ஒரே நபர் நூற்று கணக்காக அங்கே காணப்படுவீங்க நூறு விதமான கண்ணாடியில் அவங்க உருவம் தெரியும் இப்போ உடனே உங்களுக்கு என்ன தோணும் ஓ நூறாள் கிடையாது அங்கே பதிக்கப்பட்ட கண்ணாடினால நூறு விதமான உருவங்கள் காணப்படுகிறதுன்னு உங்களுக்கு அறிவுக்கு தெரியும் இப்ப அந்த நூறு உருவம் ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பா கண்ணாடியை பொறுத்தும் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் இப்போ ஒரு கண்ணாடி கொஞ்சம் சரியா பாதரசம் பூசப்படலாம்னா அதுல உங்க முகம் கொஞ்சம் இழிச்சுக்கிட்டு இருக்கும் இன்னொரு சில கண்ணாடியில எங்க உருவமே கொஞ்சம் கூலையா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில கண்ணாடியில உங்க உருவம் சரியாவே தெரியாது ஏன்னா மங்களா இருக்கும் பாதரசம் போயிருக்கலாம் இது மாதிரி கண்ணாடியினுடைய தன்மை கேட்டவாறு உங்களுடைய உருவம் எப்படி பிரதிபிம்பிக்கும் போது ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகிறதோ அது போல இந்த பேரறிவு பிரகாசம் பிரதிபிம்பிக்க கூடிய உபாதிகளை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகிறது இது வந்து ஒரு புரிதலுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பேன் உடனே நீங்கள் ஓ அந்த கண்ணாடி மாளிகை எப்படி வந்தது அப்படின்னு கற்பனையாக கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா இந்த கண்ணாடி மாளிகைலாம் எப்படி வருதுன்னு நான் பின்னாடி சொல்ல போகிறேன் அதாவது இங்கே நான் மட்டு தான் இருக்கிறேன் இறைவன் மட்டு தான் இருக்கிறான் இறைவனுக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படி படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் இந்த உடல்கள் இருந்தால் தானே உபாதிகள் வாயிலாக இந்த அறிவு பிரகாசிக்கும் அப்போ இந்த உடல்கிற ஒரு விஷயம் எப்படி உண்டாகியது அப்படிங்கிற அடுத்தடுத்த சந்தேகங்கள் நமக்குள்ளே எழுந்திருக்கத்தான் செய்யும் ஆனால் இது எல்லாத்துக்குமே விடை இருக்கிறது ஆனால் இந்த பாடத்தினுடைய விஷயங்களை வந்து நல்லா உள்வாங்கும் போது அந்த விடையினுடைய தினம் புரிய வரும் உங்களுக்கு அதனுடைய முழுமை உங்களுக்குள்ள கண்டிப்பாக புரிய வரும் அப்போ இங்கே என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு கண்ணாடி மாளிகையில் கூட நுழைந்த ஒரு மனிதன் பலவாறாக பலவித தோற்றங்களில் ஆ கேட்குதுங்களா ஐயா அதாவது இந்த டைம் இந்த கிளாஸஸ்க்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதாவது நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் ஆகுது அது ஜியோ மோட்டத்தில் வர ப்ராப்ளம் சரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்த முறை நெட்ஒர்க் மாத்திக்கலாம் அதாவது அந்த இறைத்தன்மை ஒரே அறிவு பிரகாசம் பிரதிபிம்பிக்கக்கூடிய உபாதிகளை பொறுத்து அந்த உடல்களினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது அந்த அடிப்படையில்தான் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் அதாவது தாவரங்களுக்கு வந்து ஒரு அறிவாக இருக்கின்றது மிருகங்களுக்கு ஐந்து அறிவாக இருக்கின்றது மனிதனுக்கு ஆறு அறிவாக இருக்கின்றது அப்படின்ற இந்த அறிவு பரிமாணத்தை பத்தி நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் அப்போ இந்த அறிவு பரிமாணங்கிறது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த பேரறிவு பிரகாசம் பிரதிபிம்பிக்கக்கூடிய உடல்களை பொறுத்து உபாதிகளை பொறுத்து வித்தியாசப்படுகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படையான விஷயம் அப்போ இந்த உடல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறறிவு பிரகாசிக்கக்கூடிய மனித உடல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இந்த அறிவு பிரகாசம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா அது ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகிறது இப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் பிறக்குது ஆனா அந்த குழந்தைகள் வளரும் போது ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்படுகிறது ஏன்னா அதனுடைய வாழ்க்கை சூழல் அது பிறந்த இடம் அதனுடைய மொழி அதனுடைய கலாச்சாரம் அப்படிங்கிற பல சூழ்நிலைகள் அதை என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அந்த சூழ்நிலையில அது தன்னுடைய மனதில் என்ன மாதிரி எண்ணங்களை எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி அந்த குழந்தை வந்து வளர்கிறது இதை வந்து நம்ம இன்றைய சமுதாயத்துல பாக்குறோம் ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து அந்த குழந்தைகள் வளரும் அதே மாதிரி அந்த கு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அந்த குழந்தைகள் கல்வி கொடுக்கப்படும் அப்போ இந்த மாதிரி போகும்போது நமக்கு ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயத்தை மாற்றி மாற்றி ஏற்றி கொள்வதனாலே அந்த மனம் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்வாங்கிக் கொள்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான் இப்போ இந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் ஏன் வந்து இந்த பாடத்திட்டங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பாடத்திட்டத்தை நீங்க உள்வாங்குவதற்கு ஒரு பிரத்யேக அறிவு தேவைப்படுகிறது இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த பாடத்திட்டம் புரிந்து விடாது ஒரு வகுப்புல வந்து ஈஸியாக வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கிறத எல்லா குழந்தைகளும் உள்வாங்கிக்க முடியாது இப்போ ஐம்பது மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வகுப்புல ஒரு மாணவன் மட்டும்தான் முதல் மதிப்பெண் வாங்கி ஒன்றாம் ரேங்குக்கு வரான் இன்னொரு சரியா ரெண்டாம் ரேங்க் வருவான் மூணாவது ரேங்கு ஐம்பதாவது ரேங்க் வாங்குற பையன் கூட இருப்பான் ஏன்னா ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பின்னடைவு அடைந்த குழந்தைகளும் நிறைய பேர் ஒரே வகுப்புல இருக்காங்க ஆனா வகுப்படுத்த ஆசிரியர் என்னமோ ஒரே மாதிரி தான் அந்த பாடத்தை கிளாஸ்ல எடுத்தாரு ஆனா அதை புரிந்து சக்தி குழந்தைகளுக்கு குழந்தைகள் மாறுபடுகிறது ஏன் அப்படி மாறுபடுகிறது அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றல் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை அவர்கள் தாய் தந்தையோடைய வளர்ப்பு இது எல்லாமே அதுல ஒப்பிட்டு பார்க்கும் அந்த வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இப்ப இங்கேயும் நீங்களும் உங்களுக்கும் பல இது போன்ற அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா நீங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்தீங்க எப்படி வாழ்ந்தீங்க எந்த மாதிரி நண்பர்கள் என்ன மாதிரி கல்வி எப்படிப்பட்ட பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாற்றம் இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களை கேட்க வரும்போதும் உங்களுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி அந்த விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க இப்போ நான் எடுக்கக்கூடிய பாடம் என்னவோ உங்கள் பேருக்கு ஒரே மாதிரி கொடுத்தாலும் இந்த பத்து பேரும் பத்து விதமாக புரிந்து அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்ப இந்த பத்து பேரும் பத்து விதமா புரிந்து கொள்ளும் போது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடத்தை புரிந்து உங்களுக்குள்ள அந்த குழப்பங்கள் காரணமாக நீங்க எதிர்பார்க்கிற அந்த இலக்கை அடைய முடியாமல் போய்விடும் தாமதமாகும் ஏன் அப்படின்னா நீங்க ஒரு பாணியில அந்த விஷயத்தை உள் வாங்கியிருப்பீங்க இன்னொருத்தர் வேற மாதிரி வாங்கியிருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த புரிதலோட அவங்க பயணிப்பாங்க நீங்க இந்த புரிதலோட பயணிப்பீங்க இப்ப இந்த குளறுபடியினால என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ள கண்டிப்பாக வித்தியாசங்கள் காணப்படும் அப்போ இதுல நம்ம எப்படி இந்த வித்தியாசத்தை நம்ம கடந்து இந்த பாடத்துக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மைண்டை வந்து டோட்டலி எம்டி பண்ணிட்டு இங்க வந்து உக்காறணும் அதாவது ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட விஷயங்களை எதுவுமே உள்ள வாங்கிக்கிட்டு வந்து இங்க கம்பேரிசன் இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா உள்ள போகவே போகாது அப்ப அதனால மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த அறிவோட இணைக்க முடியும் ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே பொருள் எல்லையற்ற பொருள் அது அறிவு பொருளாக இருக்கிறது அது மட்டும் தான் இருக்கிறது அதிலிருந்து பிரிந்து கொண்டதுதான் மனம் ஏன்னா மனம் வந்து அறிவினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நான் ஏற்கனவே கடந்த வகுப்புல சொல்லியிருக்கேன் அப்போ அந்த அறிவினுடைய வெளிப்பாடாக இந்த மனம் உண்மையிலேயே இருக்கிறதா அப்படின்னா இல்லை இது வந்து ஒரு மாயா அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது அப்போ இந்த மனம் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுனா இது ஒரு பிரபஞ்ச வடிவாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதாவது நானே எல்லாமே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மனம் கற்பித்துக் கொண்டு உன்னையும் தானே உருவாக்கி கொண்டு இதை நம்ம வந்து திரிபுர்டின் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அதாவது பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் யார் பார்க்கின்றாரோ அவனுடைய பார்வையின் வாயிலாக பார்க்கப்படும் பொருள் படைக்கப்படுகின்றது அவ்வாறு படைக்கப்பட்ட பொருளும் பார்க்கின்ற பார்வையும் பார்ப்பான் இருப்பதனால்தான் அது தெரிகின்றது அப்படிங்கிற மாதிரி கடந்த வகுப்புல நம்ம இந்த பாடத்தை நம்ம படிச்சோம் அப்போ இப்ப இந்த பார்ப்பான் ஆகிய நான் இருப்பதனால்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருள்களும் படைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த இந்த பிரபஞ்சமே என்னால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்போ இந்த பிரபஞ்சமே என்னால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது இப்போ இந்த மனம் என்ன நினைக்கணும்னா அப்படி உடனே ஏற்றுக்காது காரணம் என்னன்னா இப்போ நான் மட்டுமா இங்கே இருக்கிறேன் எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்போ என்னுடைய படைப்பு நீ பார்த்தீங்கன்னா அப்போ நான் எனக்கு வேறாக போய் இருக்கிற இத்தனை மனிதர்களும் இப்போ என் கண்ணிதழில் இறந்து போகிற மனிதர்களும் அல்லது நானே இறந்து போன பிறகு எனக்கு பின்னாடி அவர்களெல்லாம் இருப்பதும் கண்கூடாக நாம் அனுபவத்தில் பார்க்குற விஷயமாக இருக்கிறதுனால எந்த அடிப்படையில் இங்கே மட்டும் மட்டும்தான் இருக்கிறேன் பார்ப்பவன் மட்டும்தான் இருக்கிறான் என்று நீங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக எழும் ஏன்னா இது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே நிச்சயம் இருக்கும் இல்லாமல் இந்த வகுப்புகளுக்குள்ள வரவே முடியாது அப்போ இப்போ நம்ம என்னன்னா இதுதான் நம்ம டியாலிட்டின்னு சொல்கிறோம் அதாவது இருமைகள்னு சொல்கிறோம் ஏன்னா இங்கே இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் ஆனால் இத்தனை விஷயங்கள் நமக்கு இறைவனுக்கு வேறாக தெரியுது ஆனால் இறைவன் மட்டும் தெரியல ஏன்னா இந்த உலகத்துல இறைவனுக்கு வேறாக இருக்கக்கூடிய எல்லாமே தெரிகிறது நமக்கு உலக எல்லாம் தெரியுது இங்க இப்போ கொரோனா பிரச்சனை ஓடிட்டு ஒரு பக்கம் அரசியல் பிரச்சனை ஓடிட்டு இவ்வளவு விஷயங்களும் நமக்குள்ள மனசில் போய் ஆழமா பதியுது ஆனால் இறைவனை மட்டும் நமக்கு நம்மளால அனுபவமாக்கவே முடியல மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவமாக்குது இப்போ கொரோனாலாம் வந்து தாக்குறது நமக்கு அனுபவம் ஆகுது இறைவன் மட்டும் அனுபவமாக மாட்டேங்குது ஏன்னா லைட்டை சளி பிடிச்சாலே கொரோனா வந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் மனசுக்கு எழுந்திருக்குது ஆனா ஒரு அன்போ ஒரு நமக்குள்ள ஒரு அறிவு மலர்ச்சியோ உண்டானா இறைவன் நமக்குள்ள மலர்ந்துக்கானாங்கிற சந்தேகம் வரமாட்டேங்குது ஏன் அப்படின்னா மைண்ட் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் இந்த இடத்துலதான் நீங்க உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில இந்த ஒரு விசார பயிற்சியை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கறது நான் இந்த வகுப்புல உங்களுக்கு சுட்டி அதாவது இந்த இந்த பாதையில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மனதை விசாரிக்கணும் ஏன்னா விசாரிக்காம நீங்க வந்து மனம் கடந்த நிலைக்குள்ள போக முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த இலக்கை அடைவதற்கு சாதனையாக இந்த மனம்தான் இருக்கிறது அதே சமயம் அந்த இலக்கை அடைவதற்கு தடையாகவும் இந்த மனம்தான் இருக்கிறது அப்ப இந்த மனம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதா அல்லது சாதனையாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க மனதை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்கிறத பொறுத்து தான் இந்த பாதையை உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும் அப்போ இப்போ உங்க மனம் வந்து தூய்மையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வேதத்துல சாஸ்திரத்துல படிக்கிறோம் அல்லது நிறைய நூல்கள்ல படிக்கிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு பாடலும் நம்ம படிக்கிறோம் அப்ப மனம்ங்கிற செம்மை அப்படின்னா என்ன இங்க மனம் சிகப்பு கடல் ஆயிடுமா அப்படின்னா இல்ல செம்மை அப்படின்னா இங்க இறைவனுடைய அறிவு பிரகாசம் அதாவது ஒளி பிரகாசமாக மனம் எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுது அது அவசியமற்ற மந்திர ஜபங்கள் எல்லாம் ஜபதபங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது அவரு பரிபாசனையில சூக்ஷமமாக நமக்கு உபதேசிக்கிறார் அப்போ இங்க செம்பொருள் காண்பது அப்படிங்கிற விஷயமும் இதுதான் இந்த அறிவுப் பொருளை காண்பதுதான் எல்லாமே அறிவாக இருக்கிறது அருணகிரி அதனுடைய அது வரும் அப்ப இது இந்த அறிவை இந்த பேர் அறிவை ஒருவன் தன்னுள் உணர்ந்து கொண்டு அந்த அறிவு பிரகாசமாகத்தான் தான் வெளிப்படுத்தி கொண்டு நானே தான் எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றேன் தனக்கு அனுபவமாக்கணும்ங்கிறது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா மன தூய்மை உண்டாகும் போது சாத்தியமாகும் அப்ப இந்த மன தூய்மை அப்படிங்கறத பத்தி திருக்குறளும் நிறைய இடத்துல பேசுது மனத்திற்கண் மாசிலனாதல் அனைத்து அற ஆகுல நீர பேர ஒரு திருக்குறள் இருக்கு இப்ப மனதில் மாசு இல்லாமல் மனத்திற்கண் மாசிலன் ஆதன் மனம் என்பது மாசற்ற நிலையில் எப்பொழுது ஆகிறதோ அது எல்லா அறங்களிலூட மிக உயர்ந்த அறமாக போற்றப்படுகிறது என்று திருக்குறள் உபதேசிக்கிறது அப்போ இப்ப இந்த விஷயமே மனதை பற்றி அதிகமாக மகான்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா இப்ப மாசற்ற மனம் எப்படி உருவாகும் இப்ப மனசை வந்து நம்ம தூய்மைப்படுத்துறதுனா என்ன அதாவது இங்க மன தூய்மைங்கிறது எந்த அடிப்படையில நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கோன்னா நல்லது செய்யறதெல்லாம் மனத்துய்மை இப்ப கெட்டது செய்யறதெல்லாம் மனதனுடைய கெடுதி இப்போ வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு சாதாரண இளம் வயது வாலிபன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறான்னு வைங்களேன் இப்போ அது வந்து ஒரு மனத் மனதை கெட்ட மனசு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறதாம் இல்லை ஒருத்தன் வந்து ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறான் அந்த பொருளை அடையணும்னு நினைக்கிறான் அந்த அடிப்படையில் அவனுக்கு வந்து மன தூய்மை இல்லைன்னு எடுத்துக்கிறதா சொல்லுங்க யாரோ பேசுறீங்க அங்கே மீட் போட்டுக்கோங்க மன தூய்மை அப்படிங்கறது இங்க நான் எந்த அடிப்படையில் என்னை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத வச்சுதான் இங்க மன தூய்மை பத்தி நம்ம இங்க பேச போறோம் அதாவது மனம் ஏதாவது கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதனால கட் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணி பேச இப்ப தூய்மை மனத்திற்கன் மாசிலனாதல் மனம் அடங்குதல் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதில் மன தூய்மை அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மனதில் உள்வாங்கிக்கிட்டால் அந்த மனம் தூய்மையாகிட்டு இருக்கிறது தீய விஷயங்கள் எல்லாம் நம்ம மனதிலிருந்து விளக்கிவிட்டால் நம்ம மனம் வந்து தூய்மையாகி விடுகிறது இங்கே தீய விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மைகள் அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா இங்கே எது நல்லது எது தீயது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ ஒருத்தருக்கு வந்து இனிப்பு சாப்பிட்றது ரொம்ப விருப்பமா இருக்கும் அவர்னால இனிப்பு விரும்பி சாப்பிடுவாரு இன்னொருத்தர் இனிப்பு சாப்பிட்றதுக்கு முடியாது ஏன் அவருக்கு சுகர் இருக்கும் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வந்து தீமை ஏன்னா அவருக்கு அது ஆகாது ஏன்னா சக்கரவியாதி எனக்கு இருக்கிறதுனால நான் இனிப்பு சாப்பிட்டா எனக்கு சேராதுங்க அதனால எனக்கு இனிப்பு வேண்டான்னு அவர் சொல்றாரு இவருக்கு வந்து சக்கரவியாதி இல்லாததுனால இனிப்பு எனக்கு நல்லது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இனிப்பு இவர் வெளாசலர் அப்போ பாருங்களேன் ஒரே இனிப்பு தான் ஆனா இந்த இருவருக்குள்ள நன்மை தீமைகளும் அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகளும் அதுல நல்லது இது தீயது அப்படிங்கிற ஒரு பாகுபாடும் அங்கு ஏற்றப்பட்டிருக்கிறது எதன அடிப்படையில் ஏற்றப்பட்டிருக்கிறது இவருக்கு சர்க்கரை வியாதி இருப்பதனாலே இனிப்பு கெட்டது அப்படின்னு மனதில் ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு வந்து அந்த சக்கரவியாதி பத்தி தெரியாததுனால இவர் இனிப்பு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை ஒப்பீடு செய்யும் போது இங்க நல்லது தீயதுங்கிறத ஒரே விஷயத்துல மனம் எப்படி பிரிச்சு வச்சு பாத்துட்டு இருக்கு பாருங்க தனக்கு ஒவ்வொன்றையை கொடுத்தா அது தீயது தனக்கு ஒன்னும் பண்ணலன்னா அது நல்லது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எடுத்துக்குது அப்ப தனக்கு சாதகமான விஷயங்களையும் அப்படித்தான் பாக்குது மனம் எப்படி பாக்குதுன்னா எனக்கு என்னென்ன கிடைக்குமோ அதாவது எனக்கு பணம் கிடைச்சா சந்தோஷம் அது நன்மையை கொடுக்கும் எனக்கு ஒரு வீடு வாங்கினா சந்தோஷம் எனக்கு நன்மையை கொடுக்கும் எனக்கு ஒரு கார் வாங்கினா சந்தோஷம் எனக்கு ஒரு கொடுக்கும் அப்படின்னு மனம் தனக்கு பிடித்தமான விஷயங்களை எல்லாம் நன்மை நன்மைன்னு எடுத்துக்கிட்டு அதை நோக்கி ஓடும் இப்போ தீமைன்னு என்ன நினைக்குது மனம் இப்போ நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தடையாக எல்லாம் எதாவது இருக்கோ அதெல்லாம் தீமை என்னென்ன தடை என்னுடைய நேரத்தில் வந்து நான் அதிக நேரம் பணம் சம்பாதிப்பதற்காக நான் உழைக்க போறேன் அப்போ நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ல நான் மேக்சிமம் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்றேனோ அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிற மோட்டிவ்ல மனம் அதை நோக்கி ஓடிச்சுன்னா அது நன்மையாக அந்த மனம் அங்கீகரித்துக் கொள்கிறது இப்போ ஆன்மீக பாதையில பயணிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அந்த பாதை எனக்கு சூட் ஆகாது ஏன்னா அதுல மேக்சிமம் மனிதன் வந்து பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு நன்மைங்கிறது நான் எப்பயுமே இறை சிந்தனையில் நான் இருக்கிறது தான் எனக்கு நன்மை அப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் எப்பயுமே இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்போ நான் அது எனக்கு நன்மை அது எனக்கு தீமை அப்படின்னு இவங்களுடைய ஒரு விதமான கான்செப்ட் இப்படி இருக்காங்க அப்போ பாருங்களேன் இவங்களுக்கு வந்து இது சரி அவங்களுக்கு அது சரி அப்போ இங்கே பிரவர்த்தி நிவர்த்திங்கிற இரண்டு மார்க்கங்களை உண்டாக்கி கொண்டு இப்போ இந்த பாதையில் நான் பயணம் செய்தால் எனக்கு சரிங்கிறது யாருடைய பார்வை உலகியல் வாழ்க்கையில் வளருடைய பார்வை உலகில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் வாழ்ந்தாகணுமே எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்ங்கிற அத்தியாவசிய தேவைகளை எனக்கு பூர்த்தி செய்தாகணுமே அப்போ அதுக்காக நான் சம்பாதிக்கணுமே அப்போ அது என்னுடைய அடிப்படை தேவை நான் நிறைய சம்பாதிச்சா நிறைய நாலு உதவி செய்யலாம் அல்லவா நான் பணம்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றேன் அப்புறம் எல்லாமே இறைத்தன்மைங்கிறதுனால நான் பணத்தையும் இறைவனாகவே பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இந்த பணங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த பணத்தினால நம்ம சுகபோகங்கள் அனுபவிக்கிறோம் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுறோம் அப்போ நமக்கு வந்து ஒரு இறைத்தன்மையை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம இழந்துருவோமோ பணத்தை நோக்கி போனால் அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா பணத்தை எல்லாம் விட்டுடலாம் வீடு வாசல் வேண்டாம் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கோயில் முன்னாடி போய் பிச்சை எடுத்துகிட்டு எப்பயுமே இறை சிந்தனையும் இருக்கலாம் அப்படிங்கிற நிறைய சன்னியாசிகள் உருவாகிடுறாங்க அப்ப இந்த இரண்டுமே முரண்பற்ற கருத்துக்கள் ஏன் உண்டாகிறது அப்படின்னா மனம் தன்னை கற்பித்துக்கொள்கிறது அதாவது இது வந்து சரியான பாதையின் அவங்க பாதையையும் இது சரியான பாதையின் இவங்க பாதையையும் இங்க ஆன்மீகம் உலகையில் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் சிக்காங்க ஆனா இங்க ரெண்டுமே சிக்கிக்கிறாங்க என்ன காரணம்னா இங்க மனம் வந்து இது சரின்னு சொல்லி இந்த பயணத்துல போய் ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கு ஆன்மீக பாதையில வந்து துறவரமுற ஒரு பாதையில போய் மனம் வந்து ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கு இப்ப இரண்டு பாதைகளும் ஒரு சிக்கலைத்தான் உண்டாக்கி கொண்டிருக்கின்றதே இந்த இருமைகள்ற்ற இறைவனை அறிந்து கொள்வதற்கு மனம் தயாராக இல்லவே இல்லை இப்ப அட் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ்லையும் அப்படித்தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது ஏன்னா இப்ப இங்க இருக்கிறவங்க இந்த கிளாஸ்ல பத்து பேர் இல்ல ரெண்டு பேர் வந்து எனக்கு ஆன்மீகம் மட்டும் போது எனக்கு பணம் வேண்டாம் பொருளாதாரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு ரெண்டு பேர் ஏதோ ஆன்மீகம் தேவை இறைவன் எனக்கு இருக்கிறார் தெரியும் நான் வந்து இப்ப சம்பாதிக்காம இருந்தா என்னால் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போக முடியுது அதனால நான் இப்ப பயணம் பண்ண வேண்டியது பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறேன் எனக்கு இன்னும் வயசு இருக்குது நான் இன்னும் கொஞ்ச நாள் சம்பாதிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நான் கடவுளை வந்து எனக்கு கடவுளை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு மைண்டு தானே அந்த மைண்டை நான் ஜஸ்ட் அப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன்னா எனக்கு கடவுளை தெரிஞ்சுக்க இப்போ வந்து நான் மைண்டை வந்து பொருளாதாரத்தை உள்ளே விட்டுட்டேன்னா நிறைய காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து இவங்க ஏற்று வைத்துக்கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் மனம் இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த மனதை கையால தெரியாததுனால்தான் இது போன்ற கருத்து வேறுபாடுகளோட வாழ்க்கை முறையை நம்ம வந்து ஒப்பீடு செய்ய வேண்டி இருக்கிறது இந்த வகுப்பு சாராம்சம் வந்து இப்ப உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை நான் சுட்டி காட்டி இந்த வகுப்புடைய முக்கிய நோக்கமே இங்க மனம் கடந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகணுங்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இந்த வகுப்பை கொஞ்சம் அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்க இது மாதிரி ஒரு ஓப்பனா ஒரு டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சும்மா ஒரு மந்திரங்களை சொல்லி உங்களை ஒரு ஜப வழிபாட்டில் ஈடுபட்டு மனம் அடங்கி நீங்க அந்த மகேசனை பார்த்திடலாம்னு சொல்லுவாங்களே தவிர இங்க யாரும் மனமடங்கி மகேசனை பாக்குறதுக்கு நான் சாத்தியமே இல்லை ஏன்னா மனம் அடங்கிறதுக்கே அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை தவறாக இருக்குங்கிறது தான் இங்க நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன் ஆன்மீகமாகட்டும் இல்லற உலகிகள் இரண்டு விஷயங்களுமே நம்ம சிக்கி அதே சமயம் இல்லறம் அல்லது பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன் இப்போ இல்லறதுக்குள்ளே வந்தால் தான் அறம்னா என்னன்னு தெரிய வரும் இப்போ ஒரு மனிதன் இல்லறதுக்குள்ளே இல்லாமல் வெறும் ஆன்மீக வாழ்க்கையில் மட்டும் அவன் போயிட்டான்னா அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அவன் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்ட்டு அந்த இறைவனை ஒரு உருவகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையோ அவன் மந்திரத்தை பண்ணிக்கிட்டோ இல்லை தன்னை ஒரு சாமியாராக பாவித்துக்கொண்டோ நானே கடவுள்னு சொல்லிக்கொண்டோ ஒரு தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறானே தவிர அந்த இறைத்தன்மையை அந்த இறை அனுபவத்தை தனக்கு உண்டாக்கி கொண்டார்களாம் பார்த்தா ஒருவரும் இல்லை அப்போ இங்கே சரி உலகல் வாழ்க்கையில் இல்லறது அல்லது நல்லறமன்றன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு ஆன்மீகமே தேவையில்லை எனக்கு இல்லறமே போதும் இதுவே நல்லறம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி நம்ம இல்லறதுக்குள்ள இந்த உலக விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இதுவே நமக்கு அறமாகி விடுமானா கண்டிப்பாக அப்படியும் ஆகிவிடாது ஏன்னா இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னா இல்லறத்துக்குள்ளே வந்தால்தான் இன்பத் துன்பங்கள் என்னன்னு தெரிந்தால்தான் அந்த கடந்த அந்த இறைநிலை நமக்கு அனுபவம் ஆகும்ங்கிறது சூட்சமமாக பரிபாசையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இங்க அந்த இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னு ஏன் பெரியவங்க சொல்றாங்கன்னா அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை சார்ந்து இருக்கிறதுனா இறைவனை சார்ந்துதான் இருக்கிறது ஏன்னா இறைவன் மட்டுமே தான் தர்மவானாகவும் இருக்கிறான் தர்மம்னாலே அது இறைவன் அறம் என்றாலே அது இறைவன் அப்ப அந்த இறைவனை நம்ம அடையணும்னாலே அங்க கண்டிப்பாக நமக்கு இந்த இல்லறத்தின் மூலமாகத்தான் அடைவது எளிது உலகில் வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு ஆன்மீக வாழ்க்கையில இறைவனை அடைந்து விடலாம் என்ற அநேகரும் இன்று அல்லல் பட்டு தான் இருக்கிறார்களே தவிர உண்மையான தன்னுடைய தன் நிலைப்பாட்டை அறிந்தவர்கள் மிக மிக குறைவு அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்க பயணிக்க விட்டுற இந்த பாதையில உங்களை குழப்பி விடுற விஷயங்கள் என்ன அப்படின்னா இது சரியா அது சரியா நான் செல்வது சரியா இருக்கிறேன்னா கரெக்டாக போய்க் கொண்டிருக்கிறேனாங்கிறது தெரியாததுனால தான் நீங்க இப் ஒரு காலம் அதுல ஒரு காலை வச்சுக்கிட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்ல வரேன் அதாவது இங்கே பழமொழி ஒரு அழகான பழமொழி இருக்கும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க அந்த நம்ம ரெண்டு காலைல வச்சுக்கிட்டு ஒரு காலை கொண்டு போய் ஆற்று தண்ணியில் வச்சுக்கிட்டா அந்த காலில் நல்லா சுத்தமாக தான் இருக்கும் இன்னொரு காலை கொண்டு போய் சேத்து தண்ணியில் வச்சிக்கிட்டு இருந்தால் அது அழுக்காக தான் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு காலை வச்சுக்கிட்டு இப்போ எந்த பக்கம் போகிறது ரெண்டுமே தூக்கி சேத்துல வச்சுக்கிட்டு ஒரேடியாக அந்த சேத்தோடு அழுக்கோடு அழுகா அந்த ரெண்டு காலையும் உண்டாக்கிக்கலாமா இல்லை இந்த ரெண்டு காலையும் தூக்கி ஆற்று தண்ணியில் வச்சுக்கிட்டு அந்த காலை சுத்தம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட இப்போ ரெண்டு பக்கமும் காலை வச்சுக்கிட்டு தத்தழச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனநிலை தான் எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் காணப்படுகின்றது ஏன்னா இங்கே அப்படித்தான் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தர்மத்துக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் படிக்கணும் ஆன்மீகம் ஒரு பயங்கரமான விஷயம் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பக்குவம் மட்டும் மன தூய்மை அடைஞ்சால்தான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளெல்லாம் வரணும் இப்போ நீங்கள் உலகியை சார்ந்த விஷயங்களை பிடித்து கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக மன தூய்மை உண்டாகாது ஆகவே மனம் தூய்மை ஆகணும்னா நீங்கள் வந்து மந்திர ஜபம் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே இங்க உள்வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்றி எண்ணங்களாக புகுத்தப்பட்டிருக்கிறது இங்க நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எந்த அடிப்படையில் உங்களுக்கு தீர்மானிக்கிறதுன்னு சொல்லி தரப்படவே கிடையாது ஏன் அப்படின்னா கெட்டதா இருக்கிறது உங்களுக்கு கெட்டதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்கிறது இப்போ டாஸ்மாக் கடையில் போய் தண்ணி அடிக்கிறது உங்களுக்கு கெட்டதா இருக்கலாம் அண்ணா அவர் கூலி வேலை செய்யக்கூடிய விவசாயிக்கு அது நல்லதாக இருக்குது ஏன்னா அவன் வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மூட்டை தூக்குறான் கடினமாக வேலை செய்யறான் அவன் சாயந்தரம் போய் டாஸ்மாக்ல ஒரு குவாட்டர் அடித்தா தான் அவனுக்கு தூக்கமே வரும் இல்லைனா அவன் செஞ்ச வேலையில உடம்பு வலி கை கால் வலியில அவனால தூக்கம் வராம பிறண்டுக்கிட்டே இருப்பான் மறுநாள் அவனால வேலை செய்ய முடியாது அப்ப அவன் வந்து அந்த தண்ணி அடிக்கிறது அவன் நல்லதா பார்க்கறான் நாம தண்ணி அடிக்கிறதை கெட்டதா பார்க்குறோம் அப்போ நம்ம மனநிலை அப்படி இப்போ அவனுக்கு என்ன நினைக்கிறான் டீ குடிக்கிறது ஒரு அவனுக்கு பெரிய சுவாரஸ்யம் இல்லை ஆனால் நாம என்ன நினைச்சிக்கிறோம் டீ குடிக்கிறது நம்ம நல்லதான் பார்க்குறோம் ஏன்னா நம்ம மைண்ட் செட் என்னன்னா டீ கெடுதல் கிடையாது டீ எந்த போதை வசதும் கிடையாது ஆனால் மது வந்து போதையை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே நன்மை தீமைகள் எல்லாமே அவரவர்கள் மனதில் ஏற்றி எண்ணங்கள் ஏன்னா எனக்கு சரின்னு படுறத நான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு அது சரிதான் இப்போ நான் டீ குடிக்கிறத வந்து ஒருத்தர் இல்லப்பா அந்த டீலையும் ஒரு மாதிரி போதை இருக்கு காஃபிலையும் ஒரு காஃபின்னு ஒரு விஷயம் இருக்கு குடிக்கும்போத முடியாது அவன் ரெண்டு எந்த அடிப்படையில் இங்க டீ குடிப்பது நல்லது நம்மளை பொறுத்த வரைக்கும் அருந்துவது தப்பு அவங்களை பொறுத்த வரைக்கும் அருந்துவது நல்லது டீ குடிக்கிறதுல அவனுக்கு எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்குதான் பிடிச்சிருக்கேன்னு அவனுடைய அவனுக்கு அது சரின்னு மாதிரி மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கோம் அப்போ இப்ப இந்த ஆன்மீக பாதையில மனம் எந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை தனக்கு சாதகமாக வைத்துக் அந்த விஷயங்களிலிருந்து விடுபடுவதுதான் இங்க தூய்மை என்று சொல் கேக்கலைங்க ஆ இப்போ கேட்கும் கொஞ்சம் மோடத்தை நவச்சி வச்சுட்டேன் அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீக் ரெக்டிஃபை பண்ணிடுறேன் இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதோ இந்த மோடம் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதில் வர்ற டிஃபிகல்ட்டீஸாக இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமாகங்கிறது எனக்கு புரியலை அது இந்த கிளாஸில் கரெக்டாக மாட்டிக்குச்சு முன்னாடியே செக் பண்ணுறது எனக்கு நேரம் இல்லை நானும் வெளியூர் போயிட்டு மத்தியானந்தான் வந்தேன் ஓகே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இங்கே மன தூய்மை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை உள்வாங்குவதோ தீய விஷயங்களை விட்டு விடுவதோ அல்ல இங்க மன தூய்மை என்பது இருமைகளற்ற நிலை ஏற்று எண்ணங்கள் இல்லாத நிலை அதாவது அந்த தூய ஆன்மாவின் நிலை அது அந்த பூரண நிலையை மன தூய்மைன்னு நீங்க சொல்லப்படுகிறது அப்போ மனம் தூய்மை ஆகணும் அப்படின்னா தன்னுடைய மனதை எண்ணங்களால் இல்லாமல் விடுவித்து கொண்டாலே போதும் அதாவது இது ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களிலிருந்து நீங்கள் விடுவித்து கொண்டாலே மனத்துய்மை உண்டாகிவிடும் இப்போது இப்போ இது ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் இருந்து நான் விடுவிக்கிறது அடுத்த சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ நான் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் எப்படி விடுபட்டுறது இப்போ நான் எண்ணங்களால் இந்த மனம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களால் எனக்கு இது வந்து செல்ஃபோன் தெரியுது இது வந்து டிவின்னு தெரியுது இது இன்னாரிய உறவுகள் தெரிகிறது அப்போ இந்த உலகம் எனக்கு தெரிகிறது ஏன்னா இந்த உலகம் எப்படி தெரிகிறது இது சூரியன் இது சந்திரன் இது பூமி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாம் எனக்கு ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த எண்ணங்கள் எனக்கு ஏற் ஏற்றப்படவில்லை என்றால் எனக்கு இந்த உலகம் தெரிய போறதில்லை ஏன்னா பிறந்த குழந்தைக்கு இந்த உலகம் தெரியாது ஏன்னா இப்போ அந்த குழந்தைக்கு வந்து சூரியனோ சந்திரனோ இது தாய் இது தகப்பன் இது புத்தகம் அப்படின்னு எதுவுமே தெரியாது ஏன்னா அங்கே நிர்மலமான நிலையில் அந்த குழந்தை இருக்கு அந்த அறிவோடு அதை குழந்தையினுடைய நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த நிலை அதை சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்கும் அதுக்கு வந்து திரு இருமைகள் கிடையாது இறை நிலைகள் அது இருந்துகிட்டு இருக்கும் நாம் அதுக்கப்புறம் தான் அதுக்கு போதனைகள் எல்லாம் கொடுக்க போகிறோம் எப்படிப்பட்ட போதனைகள் கொடுக்க போறோம்னா இந்த உறவுகள் பற்றிய போதனைகள் இந்த உலகம் பற்றிய போதனைகள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஏற்று வைக்கப்போற போகிறோம் அப்போ அதை ஏற்றி வச்சு வச்சு நிறைய எண்ணங்களால் அந்த குழந்தைகள் வந்து இந்த உருவத்தை படைச்சிக்கிட்ட பிறகு இந்த உருவம் அதுக்கு உண்டாயிடுது உலகம் உண்டாயிடுது இப்போ இந்த உலகத்தின் வாயிலாக அது ஒரு பிரபஞ்சத்தையே படைச்சிக்கிட்டு இருக்குது கேலக்ஸிங்கிற ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் தானே இப்போ இந்த கேலக்ஸியில் வந்து பால்வெளி மண்டலம் இருக்கிறது அங்கே பல சூரியன்கள் இருக்கிறது விண்மீன்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது போய் பார்த்தீங்களா யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தீங்களா சொல்லுங்க எல்லாமே நம்ம படித்த புத்தக அறிவு தானே தவிர நமக்கு அனுபவ அறிவு கிடையாது இல்லையே சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டு சொல்கிறானேன்னா அது எந்தளவுக்கு உண்மை அவன் சினிமாவில் கூட தான் காட்டுறான் பயங்கரமான ஒரு வானவெளியில் அப்படியே போகிற மாதிரி நட்சத்திரங்களில் கிடக்கிற மாதிரி ஒரு சந்திரனில் போய் இறங்குற மாதிரி எல்லாம் சினிமாவில் காட்டுறான் இப்போ நீங்களும் போய் சந்திரன் அப்படியே இறங்கி அந்த சீனை பார்த்துட்டு வந்தீங்களா இன்னைக்காவது ஒரு நாள் அப்போ இதில் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாமே நமக்கு ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறது மட்டும்தான் சத்தியம் இப்போ நாளைக்கு விடிஞ்சா இந்த உலகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் என்ன என்கிட்ட பே என்னுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கிற கொரோனா நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க மற்ற விவகாரங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறோம் நம்ம எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம் அடுத்தது எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது எந்த இறைவனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கே தவிர இங்கே வந்து இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்மலமான மனநிலையில் நம்ம இருக்கிறோம்னா நிச்சயமா இல்லை ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறோம் எல்லாமே நமக்கு ஏற்று வைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸலே நமக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு சூரியன் ஒன்று இருக்குது அந்த சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் கூட நமக்கு பாடத்தில் தான் படிச்சுருக்கோம் ஆனால் பூமியை கடந்து நம்ம ஒரு நாளும் வெளியே போய் செவ்வாய் கிரகத்தையும் பார்த்ததில்லை சந்திரனையும் பார்த்ததில்ல அப்போது ஆனால் ஏன் பார்த்ததில்ல அதுக்குன்னா அதுக்குன்னா வாய்ப்புகள் இந்த உடலுக்கு கிடைக்காது அப்போ உடனே சயின்ஸ் என்ன சொல்லுது நீங்களாம் வர முடியாது நான் மட்டும் போயிட்டு வந்து நான் சந்திரன் இறங்கிட்டு வந்தது காட்டுறேன் செவ்வாய் கிரகத்தை நான் பக்கத்தில் நெருங்க முடியல ஆனால் அதுக்குன்னா ஒரு சேட்டிலைட் அனுப்பிச்சு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த நட்சத்திரக்கு இந்த பேரு அந்த கிரகத்துக்கு அந்த பேரு இந்த கிரகத்துல தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு பல விதமான குழப்பங்களை நமக்குள்ள மக்கள் கிட்ட புகுத்துறாங்க எப்படி இந்த கொரோனாவை புகுத்துனாங்களோ அது மாதிரி தான் அதையும் புகுத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு உத்தரவாதம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது அது பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு அதனால அதை ஏற்றுக்கலாம் அவ்வளவுதான் ஆன்மீகம் அப்படித்தான் இப்ப எப்படி அறிவியல் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து சந்திரா இப்படி ஒரு அறிவியல் அறிவு உங்ககிட்ட வளர்ந்திருக்கிறதோ அது போல ஒரு ஆன்மீக அறிவும் உங்களுக்கு அப்படித்தான் வளர்த்தப்பட்டிருக்கிறது அது எப்படி புராண கதைகளின் வாயிலாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி கடவுள் இப்படி இருப்பாரு விஷ்ணுனா இந்த மாதிரி அவதாரம் எடுப்பாரு பத்து அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு அதில் இப்படி எல்லாம் வாழ்ந்தாருன்னு அதை பற்றி ஒரு கதைகள் சிவபெருமானுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டா அவர் ஒரு விதமான கதைகள் விநாயகர் கதை முருகன் கதைன்ட்டு நமக்கு ஏகப்பட்ட கதைகளை கற்பித்து கற்பித்து நம்முடைய மனம் வந்து பலவிதமான குழப்பங்களுக்கு உட்பட்டு தன்னை யார் என்று அறிய முடியாத அவல நிலையிலே சிக்கி கொண்டிருப்பதை அறியாமையிலே தான் நம்ம இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுல நமக்கு எது பிடித்து போகிறதோ அதை பிடித்துக் அவ்வளவுதான் இப்போ இந்த மாதிரி ஏற்று வைக்கப்பட்ட கதையில உங்களுக்கு ஒரு கதைகளை படிக்கும் ஆர்வம் உண்டாகலாம் இப்போ பகவான் கிருஷ்ணரை பற்றிய நூல்களை நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா கிருஷ்ணனுடைய லீலைகளை படிச்சிங்கன்னா பாகவதனுடைய கதைகள் எல்லாம் கேட்கும் போது ஒரு விதமான ஈர்ப்பு வந்து உங்களுக்கு கிருஷ்ணன் மேல உண்டாகிவிடும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஓ பகவான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப அற்புதமான லீலைகளை செய்யக்கூடிய மகானுபாவர் அவரால் அவரு தான் சரியான சக்தி வாய்ந்த இறை இறைத்தன்மையோடு இருக்கிறார் அவர் எனக்கு இறைவனாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு கிருஷ்ண பக்தனாக மாறிவிடுறீங்க சிவபெருமானுடைய கதைகளை எல்லாம் கேட்குறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓ இந்த இறை சக்தியில் வந்து சிவனுடைய சக்தி ரொம்ப அபரிதமாக இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ கிருஷ்ணர்லாம் அவர் கீழே இருக்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா வந்து சிவனை விட கொஞ்சம் கீழே அதனால அவர் கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கம்மி அவரை பிடிச்சி அவ்வளோ சக்தி நமக்கு வராது சிவனை பிடிச்சிட்டா நமக்கு மகாசக்தி அடைஞ்சிடலாம் அதனால நான் வந்து சிவபக்தனாக மாறிடுறேன் சொல்லிட்டு மனசு என்ன பண்ணுதுன்னா சிவனை சார்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுது அப்போது இது எல்லாமே ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் சிவனுடைய இதில் சிவகீதையில் கேட்டிங்கன்னா சிவனை பற்றி பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கோம் விஷ்ணு புராணத்தை எடுத்து படித்தீங்கன்னா விஷ்ணுவை பற்றி பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ எந்த கடவுள் வந்து அங்கே ஹீரோவோ அந்த கடவுளை பற்றிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் எப்படி உலகில் விஷயங்களில் இப்போ நீங்கள் சினிமாவில் அஜித் படத்தை பார்க்கக்கூடிய அஜித் ரசிகர்களுக்கு அஜித் தான் பிடிக்கும் விஜய் ரசிகர்களுக்கு விஜய் தான் பிடிக்கும் அஜித்தினுடைய படத்துல அஜித் செய்யற கேரக்டர் அஜித் அஜித் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அவருடைய மேனரிசம் எல்லாம் ஒரு குரூப் பிடிச்சிருக்கிறதுனால அவரை தான் அவர் லைக் பண்ணுமே தவிர விஜயில் விரும்பவே விரும்பாது அந்த கூட்டம் விஜய லைக் பண்ற கூட்டம் விஜய்தான் விரும்பவே தவிர அஜித்தை விரும்பாது இப்படி எப்படி உலகில் விஷயங்களை சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அது ஆன்மீக விஷயங்களிலும் இது போன்ற மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் இந்த கடவுளை பிடித்துக்கொண்டு நான் இப்படி அப்படி இருக்கிறேன் இந்த கடவுள் சிறந்தவர் அந்த கடவுள் அற்புதம் என்று மனதிலே நிறைய தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு இது போன்ற இருமைகளில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிய முடியாத ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் எப்பொழுது மன தூய்மை அடைந்து எப்பொழுது தான் அந்த இறைத்தன்மையை அடைய முடியும் மனமிறக்க கல்லார்க்கு வாயின் பராபரமேன தாய்மானவர் மிக தெளிவாக சொல்கிறார் இப்ப மனம் என்பது ஒன்று இறந்து விட்டால் மட்டும்தான் இறைவன் என்கின்ற பராபரமே நமக்கு வாய்க்கும் இல்லை விட்டால் அந்த பராபரம் வாய்க்காது வாயேன் பராபரமே இறைவன் என்பவன் வரவே மாட்டான் அப்படிங்கிறார் ஏன் எப்படி வரமாட்டான் தெரியாது மனசுக்கு தெரியாது மனம் வந்து தூய்மையாக விட்டால் அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளவே முடியாது அப்ப இங்க மன தூய்மை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நம்ம பேசுறோம் இங்கு ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களை விடுகின்ற பொழுதும் மனம் தூய்மை அடையும் சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து தான் மனசு விட்டுற முடியுமா அப்போ நான் எப்படி வாழ்வது அப்போ நான் இந்த உலகம்ங்கிறது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல எந்த விஷயத்தையும் நான் செய்யாமல் எப்படி அணுகிறது இப்போ பணம்னு ஒன்று தெரிஞ்சாத்தானே நான் வந்து இது நூறுரூவா நோட்டு இது ஐம்பது ரூபா நோட்டு தெரிஞ்சாத்தானே நான் கொடுக்கல் வாங்கல் சரியாக செய்ய முடியும் நீங்க என்னமே இல்லாம வாழுங்கன்னு சொன்னால் அப்போ நான் அப்படியே ஒரு எம்டி மைண்ட்ல உட்காந்துருந்தா நான் ஒரு கும்மா ஒரு நோயாளி மாதிரி இருப்பனே அப்போ எனக்கு நூறுரூவா நோட்டுக்கு ஐம்பது நோட்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் நான் கொடுத்துருவேனே அப்போ நான் சமையல்ல சமை எது உப்பு காரம் தெரியாம எப்படி சமைப்பேன் அப்போ என்ன எண்ணமற்ற நிலையில போங்க போங்கன்னு சொன்னா நான் எப்படி எண்ணமற்ற நிலைக்கு போவேன் நிர்மலமான நிலை எப்படி உண்டாகும் நிர்குணங்கிறது நீங்க சொல்றதை பார்த்தா அது மாதிரி ஒரு நெல் அப்போ இப்ப இது மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிற மனம் இந்த ஏற்று எண்ணங்களை சிக்கி கொண்டிருக்கிற மனம் இதுல எண்ணங்களற்ற நிலையை நோக்கி நகருங்கன்னு சொல்லும் ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது எப்படின்னா என்னமற்ற நிலை அப்படிங்கறத மனம் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு நோயாளியோட ஒப்பீடு செய்யுது அல்லது அப்படியே கமன் தியானத்துல உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் அப்போ மனதனுடைய இந்த ஒப்பீடு நமக்கு என்ன பண்றதுன்னா மனமற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போக மறுக்கிறது ஏன்னா மனமற்ற நிலை அப்படிங்கறத நம்ம கற்பனை செய்து கொண்டிருக்கிறது எப்படின்னா ஒரு கோமா நோயாளியினுடைய நிலையோ அல்லது ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையோ நம்ம ஒப்பீடு செய்து கொண்டு மனமற்ற நிலை அப்படி தான் போகணும் அப்படி போனால் தான் இறைத்தன்மையை நமக்கு தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோடும் ஒரு சிக்கலோடும் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் இப்போது இதை பற்றி நம்ம மேலும் இந்த வகுப்பினுடைய கண்டினியூஷன் வந்து விரிவாக அடுத்த வாரம் வந்து நம்ம கண்டிப்பாக தொடருவோம் இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளத்துனால நமக்கு நிறைய கிளாஸஸில் வந்து டிஸ்கன்டினியூ ஆகி வர பாடம் வந்துட்டு அதனால கொஞ்சம் உங்களுக்கும் புரிந்து புரியாமல் இருக்கலாம் இப்போ நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இந்த வகுப்பினுடைய சாராம்சம் வந்து மனதை எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம் அதுல இருந்து உங்களுக்கு மனமற்ற நிலைனா என்னன்னு உங்களுக்கு புரிய வைத்து அந்த மனமற்ற நிலையில நீங்க எப்படி அந்த மகத்தான அறிவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களை அனுபவமாக்குறதுதான் என்னுடைய இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் அப்ப நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது இப்ப நீங்க மனமற்ற நிலையில அந்த பேர் அறிவாகவே நீங்க இருந்து கொண்டு இந்த உலகத்தை நீங்க ஆண்டு கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம் அது இந்த உடல் இருக்கும் நீங்க அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்து உடலற்ற நிலையில நீங்க அனுபவமாகலாம் ஆனா இந்த உடலுங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட் இல்லை ஏன் இப்போ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஒரு உடல் உங்களது இங்க இருக்கிற கோடிக்கணக்கான உடல்கள் சேர்ந்த மொத்த பிரபஞ்ச உடலை தான் உங்களுடைய உடலாக நான் குறிப்பிட்டு காட்ட போறேன் சுட்டி போறேன் ஏன்னா அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு உண்டான மாதிரி உங்களுடைய மனம் புரிந்து வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த பாடத்திட்டத்துல அந்த புரிதல் உங்களுக்குள்ள எப்போ வருகிறதோ அப்பொழுது மட்டும்தான் நீங்க அந்த ஏற்கனவே கடந்த வகுப்புல நான் சொன்னது போல விராட் ஸ்வரூபம்னா என்ன விஸ்வரூப தரிசனம்னா என்ன அந்த தரிசனத்துல நான் என்னை நானே எப்படி எல்லா உடல்களுக்குள்ளுமே பார்க்கிறேன் அப்ப என்னுடைய அறிவு பிரகாசம் ஏன் இந்த உடல்கள் கடந்து வேறுபடுகிறது அப்புறம் உடல்களுக்கு உடல் மாறுபடுகிறது அப்புறம் இந்த உடலுங்கிற விஷயம் எப்படி எனக்குள்ள உண்டாகனது அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு வந்து விடைகள் நமக்கு தெரிய போறது தான் இந்த வகுப்பு வந்து இந்த மாதிரி ஒரு பிராக்டிகல் கிளாஸா நான் கொண்டு போறேன் இது வந்து அஹ் மற்ற நூல்கள் நீங்க படிக்கிறதுனாலையோ அல்லது நானே வந்து ஜென்ரலா பேசுறதுனாலேயோ நீங்க புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இது அப்பப்போ அது உள்ள இருந்து எப்படி கொடுக்குதோ அப்படியே இந்த கிளாஸ் போகும் பட் இந்த டைம் வந்து இந்த கிளாஸ் வந்து நெட்ஒர்க்னால கொஞ்சம் சொல்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகி மாறி மாறி ஒர்க் ஆகிடுச்சு உங்களுக்கு அதனால தவறு இல்லை எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கும் இப்போ நீங்க எந்த மனநிலையில நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்குறது அவ்வளவு நான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நிர்பந்தத்தினாலேயோ கட்டாயத்தினாலோ கூட இந்த வகுப்புக்கு வந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில அது கேட்டுற மாதிரி இந்த கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் ஏன்னா எல்லாமே நீங்க உண்டாக்கிக்கிறது தான் இந்த கிளாஸ் முதல் கொண்டு நீங்க இன்வால்மெண்டோட இந்த கிளாஸ் அணுகும் உங்களுக்கு ஒரு சாதகமா இந்த கிளாஸ் இருக்கும் நீங்க ஒரு அக்கறை இல்லாம இந்த கிளாஸ் அணுகும் உங்களுக்கு பாதகமாக இந்த கிளாஸ் இருக்கும் ஏன்னா இதெல்லாமே வந்து அவரவர்கள் மனம் சார்ந்தது அதனால்தான் பெரியவங்க வந்து எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லாம சொல்லி வச்சிருக்காங்க சூட்சமும் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் மேலோட்டமா நான் எதை விரும்புறேன்னா அதை அடையறதுதான் என்னோட எண்ணமோ அதை நான் வாழ்றேன் அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம அந்த அறிவு எப்படி நம்மள வடிவமைச்சிருக்கோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அது இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நாம இந்த பயணத்தை பயணிக்கிறோம் இந்த பயணத்தினுடைய இலக்கு வந்து நம்ம இன்னும் அடையலை ஏன்னா அந்த இலக்கு அடையறதுதான் இப்ப நம்மளுடைய நோக்கம் அந்த இலக்கு தான் நமக்கு இங்க சொல்லப்படுற முக்தி இப்ப அந்த முக்திங்கிறத என்ன நமக்கு அடைஞ்சிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான் அந்த இறைத்தன்மைக்குள்ள வந்துட்டோம் அதுவாகவே நான் இருக்கிறேன்ங்கிற அனுபவமும் நமக்கு ஆக போகிறது அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனை அப்படிங்கிறத நம்ம அனுபவமாக்குற வகுப்புக்குள்ள வந்து இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா மனம் கடந்த நிலையில தான் நம்ம அந்த இறைத்தன்மைக்குள்ள போக முடியும் அப்ப அப்பதான் மனம் கடந்த நிலைனா எண்ணம் எண்ணம் இல்லாம இருக்க முடியாது பணம்ங்கிறது எண்ணம் முடியாம இருக்க முடியாது உணவை பார்த்தா இது வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் சொல்ல முடியாம இருக்க முடியாது அந்த மனமற்ற நிலையை பத்தி நான் இங்க பேச வரல மனமற்ற நிலை அப்படிங்கிறது இங்க நிர்குணஸ்வரூபத்துக்கு போறது அதாவது நம்ம இந்த மனம் அப்படிங்கிற விஷயமே அந்த இறைத்தன்மைக்குள்ள கொண்டு போயிடுறது அந்த இறைவனே மனமாக இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள நம்ம வரும்போது அங்கு பிரிவினைகள் கடந்து ஒரு ஏக்கத்துவம் உண்டாகும் அதுதான் அங்க வந்து மனமற்ற நிலை எப்ப வந்து பிரிந்து கொண்டிருக்கிறதோ மனம் அதாவது கியாலிட்டிக்குள்ள இது வேறு அது வேறு நான் வேறு அப்படிங்கறதெல்லாம் பிரிவினைகளை வச்சுக்கிட்டு இருக்கோ அங்க வந்து இறைத்தன்மை வெளிப்படாம நம்மளுக்கு முடக்கப்படுகிறது இப்ப இத வந்து சாஸ்திரம் வந்து நமக்கு தடைகளாகவும் பேசுகிறது அத்தியாத்மிகம் அதிபௌதீகம் அதி தெய்வீகம் என்ற மூன்று தடைகளை பத்தியும் சாஸ்திரம் இந்த விஷயத்த பேசுது எங்க தடை வருது நமக்கு ஏன் மனசுல இந்த தடைகள் ஏற்படுகிறதுங்கறதெல்லாம் ஒரு பெரிய சாப்டர் இருக்கு நினைக்கிறவங்க இருக்கலாம் <laughs> <laughs> ஆனால் அது எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போகிறதுக்கும் காரணங்கள் இருக்குது அது வந்து நம்ம மனம் சார்ந்த அந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படி இருக்கும் அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் ஆகும்போது இந்த மனம் எல்லா விஷயங்களுக்குமே ஏற்றுக்கும் ஏன்னா இங்கே அடிப்படை பாடங்கிறது இப்படி பேசிக்கலாம் இப்படி தான் வந்து தான் போக முடியும் ஏன்னா வந்து மைண்ட் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம பழைய சிக்கல்கள் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ளே நான் டைரெக்டாக நுழையிறேன் அப்போ அதனால நம்ம தப்புகளை போகிற சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதை உங்களை சுட்டி காட்டுறேன் அந்த இருமைகளையும் சுட்டி காட்டுறேன் அதாவது இங்கே சரி தவறு நன்மை தீமை இந்த மாதிரி உரிமைகளை கடக்கக்கூடிய வழிகளையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் அதை தான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் இப்போ டாஸ்மாக்ங்கிற ஒரு விஷயமும் டீங்கிற ஒரு விஷயத்தையும் கூட நான் கம்பாரிசன் கொடுத்தேன் ஏன்னா நமக்கு ஒப்பிடு தான் நமக்கு பெரும்பாலும் நம்ம நினைச்சுக்கிறோம் இது சரி அது தவறுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இங்கே தவறு சரிங்கிறது எந்த அடிப்படையிலாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா ஏன்னா அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க சரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு எது சரியாக இருக்கிறதோ அது இன்னொருத்தருக்கு தவறாக போகலாம் அப்படிங்கிற புரிதல் அவங்க கிட்ட இல்லைங்கிறது தான் நான் சுட்டி காட்டுறேன் அந்த புரிதல் உங்களுக்குள்ள எப்போ வருகிறதோ நான் நினைத்து கொண்டிருப்பதே சரி மற்றவர்கள் நினைத்தது தவறுங்கிற அந்த அடமன் அந்த இருமையும் அந்த டுவாலிட்டியும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க இறைத்தன்மைக்குள்ளே வர முடியாது ஏன்னா அந்த நிலைப்பாடையெல்லாம் கடந்தது தான் இறைத்தன்மை அங்கே இறைவனுக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லை உயர்ந்தது தாழ்ந்தது இது சரி இது தவறு அப்படிங்கிற நிலைக்குள்ள இறைவன் இல்லவே இல்லை ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு பூரணம் பூரணத்தை வந்து கொஞ்சம் கூட செதைக்க முடியாது வந்து கொஞ்சோண்டு அதுல இருந்து கூட அது பூரணம் இல்லையா அப்ப அந்த பிரிவினைகளே இல்லை கொஞ்சம் பிரிச்சுட்டா அந்த பூரணம்னு சொல்றதுக்கு அங்க வார்த்தையே இல்லை பூரணம்னா ஒரு முழுமை அந்த முழுமையில இருந்து எதையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உபனிஷத்துடைய பூர்ண மதம் வந்து உபதேசிக்குது அப்போது பூரணத்திலேருந்து பூரணத்தை எடுத்தாலும் எஞ்சியிருப்பது பூரணமே அப்படின்னு தான் எங்கள் வருகிறது சாஸ்திரம் அப்போது அந்த பூரண பொருளை பூரணமாகவே அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்கள் மனம் பூரணமாக வேண்டும்ங்கிறது எங்கள் டாபிக்கு அப்போ இதை பற்றி நம்ம மேலும் விரிவாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஏன்னா இது டைம் பத்துறது இல்லை ஏதாவது இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் வரும் அந்த இடையூறுகளெல்லாம் காரணம் நாம் நமக்கு நாமே தடை வேறு யாரும் நான் சொல்ல முடியாது சரி இதோடு வகுப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி ஃபோன் கச்ச